तापत्रय विनाशाय, गोप्ता, சச்சிதானோத்தியேத்தாபய வய ग्रस्तं कालाहिना जगत। இத காலாகினா கிரஸ்தம் இந்த பிரபஞ்சம் இருக்கே இந்த பிரபஞ்சம் காலம் என்கின்ற பாம்பால எப்பவும் விழுங்கப்பட்டு கொண்டே இருக்கு எல்லாம் தோன்றியவர்கள் எல்லாம் காலப்போக்கில் அழிந்து கொண்டே போகிறார்கள் ஆகையினால இந்த சரீரம் வாழ்க்கை பெர்மனென்ட் கிடையாது அது புரிஞ்சுக்கணும் அப்புறமத்தகா அப்புறமத்தகா கவனக்குறைவில்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இருக்கிறவன் அர்த்தம் வாழ்க்கை எப்பத்தின அறிவுபூர்வமான கவனத்தோட இருக்கிறவன் எதா பஷேத் எப்பொழுது இதை புரிந்து கொள்ளுகிறானோ அதான் சொல்லணும் முதல்லையே புரிஞ்சுக்கணும் அப்புறமத்தகா எதான்னு போடணும் அதாவது அறிவாளி புத்திசாலி எதா இதம் ஜகத்து காலாகினா கிரஸ்தம் பஷியேத் எப்போ ஒருத்தம் வந்து இந்த ஜகத்தை பிரபஞ்சத்தை காலம் என்கின்ற பாம்பால் விழுங்கப்படுவதாக அறிகிறானோ புரிந்து கொள்ளுகிறானோ அர்த்தம் இன்னொரு பாஷையில் சொன்னால் இந்த வாழ்க்கையின் நிலையாமையை எப்பொழுது ஒருவன் நன்றாக விழிப்புணர்வோடு உணர்கிறானோ அப்படின்னு அர்த்தமாகும் அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அகிலாத்து நிர்வித்யதி எல்லாத்துலேருந்தும் வைராக்கியம் வந்துவிடுறது அவனுக்கு இந்த வாழ்க்கையில் நிலையில்லாத தன்மையை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நமக்கு இந்த வாழ்க்கையில் பற்றுதல் வராது ஆக சாஸ்திரத்தில் சொல்கிறபடி அனித்யத்தை பத்தின ஞானம் வந்துனா இந்த வாழ்க்கையில் எல்லாம் வந்து எத்தனை கஷ்டப்பட்டு என்ன சம்பாதிச்சாலும் என்ன இந்த சரீரம் இருக்க போகிறது இல்லையே சரீரம் இருக்க போ இல்லையாத போது என்னத்துக்கு அளவுக்கு மீறி என்னத்தை இல்லாம சேர்த்துட்டே போகிறது பைத்தியகாரத்தனா இல்லையா அப்படின்னு அவனுக்கே தோணும் அப்படி தோன்றதுங்கிறது தான் பெரிய பாக்கியம்னு சொன்னான் பிங்கள ஆஹா பனந்த கோட்டை ஜென்மாவில் புண்ணியமும் அனுகிரகமும் இருந்தால் தான் இந்த வைராக்கியம் சித்திக்கும்னு அவன் சொன்னான் அதுதான் சொல்றான் ஆஹா அகிலாத்து நிர்வித்யே தகி எல்லாத்துலேருந்து அவனுக்கு வைராக்கியம் வருமில்லையா அப்படிங்கிறது அது மாத்திரமில்லை ஆத்மனஹா கோப்தா ஆத்மா ஏவ தன்னை காப்பாத்துறது தான் தான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னும் உதவி செய்யாது உடம்பு கூட நமக்கு உதவி செய்யறது ஆனா உடம்பு நிலையில்லாது இந்த நிலையில்லாத உடம்ப வச்சுண்டு நிலையான புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஜீவன் பிரயத்தனம் பண்ணணும் கீதையில பகவான் சொன்னார் ஒன்பதாவது அத்தியாயத்துல அர்ஜுனா இந்த சரீரம் நிலை இல்லாதது இன்பம் இல்லாததுன்றார் இன்பம் போன்று தோன்றுவது இன்பம் இல்லாதது எனவே நிலையான இன்பமே வடிவான என்னை சார்ந்திருந்தார் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வமாம் அப்படின்னார் பகவான் அதனால ஆத்மாதான் ஆத்மாவை புரொட்ட பண்றதுங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்மா எவர் செக்யூர் நெவர் இன்செக்யூர்னு அர்த்தம் நான் என்பது எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டதாகவே இருக்கிறது நாம் உடம்பை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வேண்டி உடம்புக்கு சுகம் தரணுங்கிறதுக்காக வேண்டி என்னத்தை இல்லாம வச்சுண்டு இந்த பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் ஆனால் இந்த பாடியை வந்து நீ என்ன தான் ப்ரொடெக்ட் பண்ணினாலும் அதுக்கு முடிவு இருக்கப்பா ஆகையினால நீ என்ன பண்ணணும்னா நீ எப்பவும் பாதுகாக்கப்பட்டவனாகவே இருக்கிறாய் என்று தெரிந்து கொள் இல்லாட்டி பொருள் இது ஞான அர்த்தத்தில் சொன்னேன் இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றுறது பரமாத்மா ஒருத்தந்தான் பரமாத்மாவை தவிர ஜீவாத்மாவை காப்பாற்ற எதுனாலையும் முடியாது இந்த உடம்பு கூட நிம்மதியை கொடுத்து முடியாது ஏன்னா உடம்பு இருக்கிறபோது சந்தோஷம் உடம்பு நல்லா இருக்கிறபோது சந்தோஷம் வியாதி வந்தால் துக்கமாக இருக்குது அதனால்தான் கீதையில் இன்னொரு இடத்துல சொன்னார் பகவான் ஜென்மம் மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம்னர் இந்த சரீரத்தில் இருக்கிற தோஷத்தை புரிஞ்சுக்கணும்னர் புறக்கிற போது கஷ்டப்பட்டுண்டு புறக்கிறோம் அழுகிறோம் சாகிறபோது அழுதுண்டு சாகிறோம் அப்பவும் கஷ்டம் உடம்பெல்லாம் அந்த உடம்புல வேதனையோடு தான் உடம்புலேருந்து ஜீவன் பிரியிறது நடுவில் நிறைய வியாதிகள் வருதுமையான காலத்தில் வயசான காலத்துல உடம்புல சக்தி எல்லாம் குறையிற போது வேதனையோடு வாழ வேண்டியிருக்கு ஆஹா வியாதியினால ஒரு கஷ்டம்னா முதுமையினால இன்னொரு கஷ்டம் ஆஹா பிறப்பு துன்பம் இறப்பு துன்பம் முதுமை துன்பம் நோய் துன்பம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இந்த உடம்புல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆகையினால உடம்ப தர்மமான முறையில காப்பாற்றி நாம என்ன பண்ணணும் உடம்புல இருந்து கிளம்புறதுக்கு எப்பவும் தயாராக இருக்கிற நிலையில பரமாத்மாவையே சார்ந்திருக்கணும்னு அர்த்தம் ஆ ஆத்மனஹா கோப்தா ஜீவாத்மாவை பாதுகாக்கின்றவன் பரமாத்மாவே ஆகிறான் இது துவைத்த திருஷ்டியில சொல்றது அத்வைத்த திருஷ்டியில என்ன அர்த்தம்னா தன்னை காப்பாற்றிக் தானே அங்க ஆத்மாவுக்கு ஆத் கட்டு உ நமக்கு நண்பர்கள் கட்டுப்படாத உடம்பும் மனசும் நமக்கு பகைவர்கள் பண்றதுங்கிறது ஆத்மா எப்பவும் வெல் புரொட்டக்ட் வெல் செக்யூர்டு நம்ம தான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோம் நமக்கு பாதுகாப்பு இல்லாததாக நாம் கற்பனை பண்ணிக்கிறோம் உடம்பு நம்முடைய பணம் சம்பாத்தியம் உறவுகளையெல்லாம் முழுமையாக யாராலையும் பாதுகாக்க முடியாது அதன் மூலம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுங்கிறது பேருக்குத்தான் வாஸ்தவமாக நம்மளை காப்பாற்றிக்கிறது ஆத்ம ஜானம் செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் நாலெட்ஜ் டிவோஷன் இந்த மூணு சொல்லலாம் அதாவது தன்னை தன்னுடைய உடம்பு மனசை ஆளுவதன் மூலமாகவும் தன்னை பற்றிய உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்வதனாலும் இறைவனிடத்தில் பேரன்பு செலுத்துவதாலும் மட்டுமே ஒருவன் தன்னை உண்மையிலேயே காத்து கொள்ள முடியும் முழுமையான பாதுகாப்பு உடையவனாக தன்னை உணர முடியும் அச்சம் என்பது அணு அளவும் இருக்காது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் இது பண்ண பண்ண பண்ண அந்த சக்தி வந்துடும் அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பிங்களா சொல்லுவதாக இந்த ஆச்சாரியர் வியாசாச்சார் சுக்காச்சாரியர் சொல்கிறார் இந்த அவதூத தத்த குரு யது மகாராஜாவுக்கு சொல்கிறதாக சுக்காச்சாரியர் பரீட்சித்துக்கு சொல்லின்னு தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் இந்தளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்